ம் திாமிகிகேந்திரைப்பூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககிரேஷிகா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதேவ் சாாா் டமே மேவியமே யம் மமதேவோ விதாயயக்கூஷ ரிஷிபோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரோமீ சகநாபவ சுனீரியேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ிா கட்டோோபொதலாவதுவெல்லி அஞ்சாவது மந்திரம் அவிதையாந்தரேரா மன்னியந்திரமியமா प्रतिभाति அந்தனாப்பலம் பிரியம் வித்தமோகூடம் அயலோ நாஸ்தி பர இனாப்பே யமதர்மராஜா நச்சிகேதுக்கு மூன்றாவது வரம் அவன் கேட்டுக்கொண்டபடி கொடுக்க தொடங்குகிறார் முதல்ல சிஷியன ஸ்தோத்திரம் பண்ற சிஷியஸ்துதி சிஷ்யஸ்துதி பண்ணுவதற்கு முன்பு பொதுவாக எல்லா முமுட்சுக்களையும் ஸ்தோத்திரம் பண்றார் ஸ்ரேயோர்த்தி பிரேயோர்த்தி புரியணும் இந்தேயச விரும்புகிறவன் பிரேயச விரும்புகிறவன் ஸ்ரேயச விரும்புகிறவன் சிறந்தவன் பிரேயச விரும்புகிறவன் மனுஷ ஜென்மாவை சரியாக உபயோகப்படுத்த தெரியாதவன் அப்பிரேயோச்சி மனுஷன்மத்தை வியர்த்தமாக்குகிறான் வீணடிக்கிறான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிபவன் பிரேயோர்த்தி ஓவர் மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம்னா பொருள் வேண்டான்னு நம்ம சொல்லலை நம்ம சாஸ்திரம் எல்லாமே சொல்லுகிறது. அர்த்தகா காமஹா தர்ம எல்லாம் மோட்சத்துக்காகத்தான் பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு உடம்பை காப்பாத்தின்னு நம்ம ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடைகிறதுக்கு தான் குடும்பம் நடத்துறது எடுத்துக்குன்னா நம்முடைய சரீர பயலாஜிக்கல் சில அம்சங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செரிப்படுத்தி கொண்டு அதே சமயம் தர்மத்தை கற்றுக் கொடுத்து அர்த்தமும் காமமும் தர்மத்துக்காகவே இருக்கு தர்மமான அர்த்த காமம் அர்த்தகாமத்தோடு கூடின தர்மம் ஆ கேவல அர்த்தகாமி அவங்க தான் ப்ரீடாமினாக பேசுகிறார் அர்த்தகாம பிரதானவாதி தர்ம பிரதானம் அர்த்தகாம பிரதானம் பொருளுக்கும் இன்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் அறங்கூட பின்னாலதான் ஆ பொருளுக்கும் இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பிரேயோர்த்திய யமதர்மராஜா நிந்தன பண்றார் எதுக்காக மனுஷன்மாவை வீணடிக்க கூடாது மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக அதை உபயோகப்படுத்துவது தான் விவேகம் ஆ மனுஷென்மாவனுடைய விசேஷத்தை நாம் கிடைத்தற்கடியே இந்த பிறவியை வீணடிச்சிடக்கூடாது என்னறிய பிறவினில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது ஒரு தரம் சொன்னால் போகிறதோ யாதினும் அரிது அரிது கான் புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே நியாயமான பயம் இது இந்த பயம் வேணும் ஆகா இந்த வாழ்க்கையில் என்ன வேணாலும் கிடைக்கும் இந்த மனுஷிய சரீரம் வந்து மனுஷ சரீரத்துக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் மனுஷிய சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்காக உபயோகப்படுத்தணும் ஆதிசங்கரர் தைத்திரிய உபநிஷத்தில் சொல்கிறார் தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்குது எனக்கு வந்து செல்வம் வரணும் செல்வம் விரத்தி ஆகணும் கிரகஸ்தம் பிரார்த்தனை பண்ணுறான் ஆவகந்தி வித்தன்வானா ஆவகந்தினா செல்வம் வரணும் வித்தன்வானா அது விஸ்தாரயந்தி அது செல்வம் பெருகணும் செல்வம் வரணும் செல்வம் பெருகணும் இது தைத்திரியோபுரியும் ஆவகந்தி தத்தோமே ஸ்ரீயமாவகன்னு இருக்கு ஆவகந்தி விதன்வான அந்த பிரார்த்தனைகளே ரொம்ப அழகாக இருக்கு ஏ ஓங்காரஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மனே எனக்கு நல்ல மேதாசக்தியை கொடு எனக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடு சரீரமே விச்சருஷனம் ஏன் பேச்சு தேன் மாதிரி இருக்கணும் ஜிஹ்வாமே மதுமத்தமா நானும் ரெண்டு காதுகளாலேயும் நிறைய மகான்கள்ட்டருந்து நல்ல விஷயங்களை நிறைய கேட்கணும் கருணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷஹா அசி நீ பரம்பொருளை உணர்த்துவதற்கான சாதனமாக இருக்கிறாய் ஓங்காரஸ்வரூபமான பிரம்மனை ஸ்துதி பண்ணுறது மேதையா பிஹிதா உலக விஷயத்தினால் நீ உணரப்படாதவனாக இருக்கிறாய் எக்ஸ்டோப்டடா போறவங்க புறநோக்கு உடையவர்களால் நீ உணரப்படாதவனாக இருக்கிறாய் ஸ்ருதம்மே கோபாயா நான் கேட்ட விஷயத்தெல்லாம் மறக்காம நான் வச்சுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு ஸ்ருதம்மே கோபாயா அதுக்கு அடுத்தது இந்த மந்திரம் வருது ஆவகந்தி வித்தன்வானா குர்வானாச்சீரம் ஆத்மனகா என்னுடைய ஆயுச வந்து நீண்ட காலவை குருவானா சீரம் ஆத்மனா இல்லை வஸ்திரங்கள்லாம் கொடு வாசாகம்சி மம காவஸ்ட எனக்கு வஸ்திரம் கொடு பசுமாடெல்லாம் கொடு அன்னபானேச்ச சர்வதா எப்பவும் சாப்பாடும் தண்ணியும் குறவில்லாமல் இருக்கணும் அது மாத்திரமில்லை இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தத்தோமே ஸ்ரீயமாவா எனக்கு செல்வத்தை கொடு ஆதி ஆதிசங்கரர் இங்க ஒரு விசாரம் பண்றார் உபனிஷத் ஏன் முதல்ல மேதா பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீ பிரார்த்தனை பண்றது மேதா பிரார்த்தனை அப்புறம் ஸ்ரீ பிரார்த்தனா அறிவ கேட்டு செல்வத்தை கேட்கிறது செல்வத்தை கேட்டு அறிவை கேட்கலை ஆதிசங்கரர் சொல்றார் அறிவில்லாதவன் கையில் செல்வம் அகப்பட்டால் அது அனர்த்தமாகிவிடும் வள்ளுவரும் சொன்னார் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்று அதாவது மோசமான பாத்திரத்துல புளிய வச்சிருந்த பாத்திரம் எலுமிச்சம்பளத்தை வச்சிருந்த பாத்திரத்துல பாலை விட்டா என்ன ஆகும் எப்படி அந்த பால் கெட்டு போகுமோ அப்படி நல்ல குணம் இல்லாதவங்கிட்ட பணம் வந்து சேர்ந்ததுன்னா அந்த பணம் வீணா போகும் இன்னொரு இடத்துலையும் சொன்னார் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உழ ஊரில் இருக்கிற ரவுடிகிட்ட கூட கோடிக்கணக்காக பணம் இருக்குங்கிறார் திருவள்ளுவர் காலத்திலேயே பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உழ அறிவில்லாத முட்டாள்கிட்டையும் பணம் கொட்டி கிடக்குங்கிறார் இப்போ எதுக்கு சொல்வதுன்னா ஏன் மேதா பிரார்த்தனைக்கு அப்புறம் ஸ்ரீ பிரார்த்தனை ஆச்சாரியாளர்களோட லாங்குவேஜ் அமேதசஹா ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதி அறிவில்லாதவனுடைய செல்வம் வீணாக போகும் அந்த இடத்துல எழுதுறார் தனம் கர்மார்த்தம் கர்ம உபாத்த துரித கஷயார்த்தம் தத் கஷேகி வித்யா பிரகாசத்தை பணம் எதுக்கு நான் நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியம் செய்யறது எதுக்கு நான் பாவமெல்லாம் தொலைறதுக்கு ஜென்மாந்திரங்கள்ல பண்ணி நான் பாவமெல்லாம் போறது தனம் கர்மார்த்தம் கர்ம உபாத்த துரித க்ஷயார்த்தம் அப்போவே உபாத்த துர்தக்ஷையார்த்தம் மமோபாத்த சமஸ்தது ஆதிசங்கர் தான் அதுக்கு முன்னால் அதெல்லாம் கிடையாது பிராத சந்தியாம் உபாசிஷ்யே இப்போ சொல்கிறோம் நினைக்கிறேன் மமோபாத்த சமஸ்துரதை துவாரா ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரீத்தி கர்மயோகம் ஆக்கியிருக்கும் அது ஆதிசங்கருக்கு முன்னால் கிடையாதுங்கிறார் இப்பவும் கூட சோமயாகம்லாம் மமோபாத்தம் சொல்ல மாட்டான் சோமேன யக்ஷே அவ்வளோதான் இந்த மகாருத்ரா அதிருத்ர சங்கல்பம் மாதிரி ஒன்றரை மணி நேர கிடையாது சோமேன யக்ஷியே வாஜபேயேன யக்ஷியே அவ்வளோதான் அமோ பார்த்த சமஸ்திரு யக்ஷயத்து வரக்கூட கிடையாது இப்போது யாகம் அப்படி தான் நடக்குது பிரம்மாண்டமான யாகம் ஒரே தங்கமாக வச்சுன்னு பண்ணுறான் ஆனால் சங்கல்பம் வந்து அரோக திருட காத்ரதா சித்தியார்த்தம் தீர்காபிஷ சித்தியார்த்தம் விவேகம் இப்போ நம்ம சொல்கிறது தப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அகம் சோமேன யக்ஷியே அகங்கிறது கூட வராது சோமேன யக்ஷியே வாஜபேயேன யக்ஷியே இப்படிலாம் விஷயம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது அத்தனம் கர்மார்த்தம் கர்ம உபாத்த துரிதக் க்ஷயார்த்தம் தத் கஷயேஹி ஆத்மவித்யா பிரகாசத்தே பாவம் தொலைஞ்சால் அல்லவோ பாவம் நீங்கினால் அல்லவோ உண்மை விளங்கும் தத்துவ ஞானம் ஏற்படும் பாப பாபப்பிரதிபந்தம் இருந்தால் குரு என்னதான் கரடியாக கத்தினாலும் விளங்க தயேகி ஆத்மவித்யா பிரகாஷத்தை எதுக்கு சொல்கிறோம் நம்ம தர்மப்படி நம்ம பாரத தேசத்தினுடைய சனாதன தர்மப்படி இந்து மதப்படி பணம் சம்பாதிக்கிறது புண்ணியத்தோடு சம்பாதிக்கிறது புண்ணியத்துக்காக சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துறது புண்ணியமாக நடத்தணும் புண்ணியத்துக்காக நடத்தணும் இந்த லட்சியத்தில் தான் ஆரம்பிக்கிறது எல்லாமே அந்த அஞ்சு வயசுலயே அஞ்சு வயசுலே எல்லாருமே தர்மாச்சாரா தர்மவாதஹா தர்மபக்ஷா அதுக்கு முன்னால காமாச்சாரா காமவாதஹா காமபக்ஷா அதாவது இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்பா மேலேயே காலை போடலாம் அம்மா அப்பாவை உதைக்கலாம் எது வரைக்கும் அஞ்சு வயசு சின்ன வயசுல நமக்கு என்ன தெரிய போகுது தெரியாது காலை வந்து டக்குன்னு வேணால் அப்பா அப்பா தூக்கினார்னா இது பண்ணுவோம் இல்லாட்டி அப்பா அப்பா மேலேயே ட பாத்ரூம் கூட போயிடுவோம் அதெல்லாம் தோஷம் இல்லை ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அது என்னது அந்த தர்மாச்சாரா தர்மவாதா தர்மபக்ஷா இதுதான் உண்மையான நாகரீகம் தாறுமாறுமாக வாழ்கிறதா நாகரீகம் ஆ பிரேயோர்ச்சி ஸ்ரேயோர்ச்சி அந்த பிரேயோர்த்தியை நிந்தனை பண்ணி ஸ்ரேயோர்த்தியை புகழ்கிறார் நச்சிக்கேதஸை சொல்கிறார் நீ வந்து உத்தமமான ஸ்ரேயோர்த்தி உன்னுடைய விவேகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுற விவேக ஸ்தோத்ரம் விவேக்கி தான் விவேகி தான் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கிறான் அவிவேகி பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறான் இது வந்து மாயையோட மகிமை என்னென்னா எது கஷ்டமோ அது சுகமாக தெரியும் எது சுகமோ அது கஷ்டமாக தெரியும் இப்போ பேசுறது சுகமாக கஷ்டமாக மௌனமாக இருக்கிறதுக்கு சுகமாக கஷ்டமாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இல்லையா ஆனால் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க பேசுறதுக்கு எஃபர்ட் வேணும் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் வேணும் பேசுறதுக்கு லாங்குவேஜ் வேணும் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் தேவையில்லை இது ஜப்பான் மௌனம் இது ரஷ்யன் மௌனம்னு மௌனத்தில் வித்தியாசம் இருக்கா என்ன ஆஹ நம்ம கடைசியாக பார்த்த மந்திரம் இந்த அஞ்சாவது மந்திரம் ஆறாவது மந்திரமெல்லாம் பிரேயஸையே ஸ்ரேய்சாகட்ட நினைக்கிறான் அவங்களையெல்லாம் நிந்தனை பண்ணினார் ஞாபகம் வச்சுக்கணும் விவேக்கிய ஸ்துதி பண்ணுறதுக்காக அவிவேக்கிய நிந்த பண்றது சாஸ்திரம் விவேக்கி ஸ்துதி அவிவேக்கி நிந்தா பண்ணுகிறது இப்போ கடைசியாக ஆறாவது மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம் ஆரம்பித்தோம் நேற்றுக்கு என்ன விசாரம் பண்ணோம் இந்த மந்திரத்தில் ஆறாவது மந்திரத்தில் பிரமாண விசாரம் பண்ணும் தர்மம் பிரம்மம் இதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் வேற எதுவுத்துனாலையும் அதை அறிய முடியாது நேற்றைக்கு பார்த்தோம் கண்ணினால பெறப்படுற அறிவை காதால் பெற முடியாது ஆனால் கண்ணுனால பெற அறிவை கண்ணுனால மாத்திரம்தான் பெற முடியும் ஆனால் கண்ணனுடைய அறிவுக்கு லிமிடேஷன் இருக்கு லிமிடேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம் ஃபார்ம் கலர் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியும் தர்க்கசாஸ்திரம் அதை விட இன்னும் ஆழமாக போய் கலர் மாத்திரம்தான் கண்ணுக்குங்கிறது ஃபார்ம் கூட செகண்டரிங்கிறது ஒரு பொருளை தடவை கூட கண்டுபிடிச்சுடலாம் இது தட்டு அப்படின்னு ஆனால் இதோடய ஃபான் கலர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா கன்று வேணும் ஆகையினால கண்ணுனால் கொடுக்குற அறிவை காது கொடுக்க முடியாது காது கொடுக்குறதே கண்ணு கொடுக்க முடியாது ஆ பிரத்யப் பிரமாணத்துக்கு எது எட்டுமோ அவ்வளோதான் எட்டும் பிரத்யத்தை அடிப்படையாக கொண்டது தான் அனுமான பிரமாணம் பிரத்யக்ஷம் இல்லாமல் அனுமானம் ஒர்க் பண்ணாது ஆ அனுமான பிரமாணமும் பிரமாணம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் source of knowledge, instrument of knowledge. அதுக்கு பேர் தான் பிரமாணம் ஆ அந்த பிரத்யப் பிரமாணமும் அனுமான பிரமாணமும் அதுக்கு அதனால ஞானம் உண்டு ஆனால் லிமிட்டட் நாலெட்ஜ் தான் உண்டு அதோடய ஃபீல்டில் என்ன இருக்கோ அதுதான் வரும் நேற்று அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் கப்பல் தண்ணியில் தான் போகும் தரையில் போகாது காரு தரையில் தான் போகும் கடலில் போகாது தண்ணியில் போகாது அது மாதிரி ஒரு ஒரு இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு அறிவு உண்டு கொடுக்கும் ஆனால் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான அறிவை என்னோட கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ தோலோ அனுமானமோ ஏதாவது கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளதா கேள்வி பௌருஷேய பிரமாணம் எனக்கு மனசாந்தியை கொடுக்குமா கொடுக்காது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அபௌருஷேய பிரமாணம் ஓம் புத்தினால் இதை கண்டுபிடிக்க முடியாது ஆத்மா புண்ணியம் பாபம் ஸ்வர்க்கம் நரகம் ஈஸ்வரன் புனர்ஜன்மா இந்த விஷயத்துல எல்லாம் பிரத்யக்ஷப் பிரமாணமும் அனுமான பிரமாணமும் வேலை செய்யாது இன்னும் பிரமாணம்லாம் சொல்லுவோம் உபமான பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணம் அனுபலப்தி பிரமாணம் எல்லாம் அனுமானத்தினுடைய அவாந்தரம்தான் எல்லா சாஸ்திரம் பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா பிரத்ய அனுமான ஆகம பிரமாணி பதஞ்சலி யோக சூத்திரம் பிரத்யக்ஷ அனுமான ஆகம பிரமாணாணி அப்படின்னு பதஞ்சலியோட யோகசூத்திரம் சொல்கிறது இந்த அனுமானத்துக்குள்ள நிறைய பிரிவு அந்த பிரிவெல்லாம் நம்ம தனியாக பேசுகிறோம் அனுமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி உபமானம் எல்லாம் சொல்கிறோம் சப்த பிரமாணம் லௌகிக சப்த பிரமாணம் வைதிக சப்த பிரமாணம் நியூஸ் பேப்பர்லாம் என்ன பிரமாணம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து என்ன பிரமாணம்னா லௌகிக்க சப்த பிரமாணம் அதில் பொய் கலக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பொய் பொய்ய உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கான் பெரும்பாலும் பொய்யாக தான் இருக்குது ஆனால் ஜனங்கள்னால் அதை அதை படிக்கலைன்னா அந்த பொய்யை தெரிஞ்சுக்கலைன்னா துக்கமாக இருக்குது அவ படிச்சுட்டு இது பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆனந்தம் அதை படிப்போம் படித்து பார்த்தா ஏதோ ஒரு பொலிட்டீஷியனை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அதில் வந்து பொய் சொல்கிறான்ப்பா அப்படின்னு பத்திரிக்காரன்னு சொல்கிறது இதில் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்புறம் எடிட்டோரியல் இருக்குது அதுக்கப்புறம் அங்கங்கே நிறைய அன அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் லௌக்கிக்க விஷய எல்லாம் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் எல்லாம் லௌக்கிக்க விஷயத்தை குறித்த பிரமாணம் டிவி பார்க்குறதுனால சில ஞானம் ஏற்படுறது எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அதனால் எதுக்கு சொல்கிறோம்னா சாஸ்திரத்தை இவன் ஏற்றுக்கவே மாட்டான் யார் மெட்டீரியலிஸ்ட் எல்லாம் சொல்லுவான் அதெல்லாம் வந்து இந்த உப்ப தர்மானுஷ்டானம் இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் எல்லாம் பணம் கொடுக்குமா பகவத்கீதை படித்தா பணம் வருமா வேலை பார்த்தா பணம் வரும் பகவத்கீதை படித்தா பணம் வருமான பகவத்கீதை படித்தா நீ நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெனக்கெடை தயாராக அதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எண்டே கிடையாது இப்போ எல்லாேருக்கும் ஒரு இது இடையில் சின்ன விசாரம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சாதாரண ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன நினைக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கணும்னா வசதியாக இருக்கணும் இதுதான் எல்லோருடைய எண்ணமும் சந்தோஷமாக இருக்கணும்னா வசதியாக இருக்கணும் நிறைய எல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் அதெல்லாம் வந்து எனக்கு வீடு வேணும் கார் வேணும் ஃபோன் வேணும் ஃப்ரிட்ஜு வேணும் மிக்சி வேணும் காய்கறி நறுக்கிறதுக்கு மிஷின் வேணும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரெட்மில் வேணும் எல்லாம் வேணும் அது கொஞ்சம் கொஞ்சம் விவேகம் ட்ரெட்மில்லே தேவைப்படும் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினு அந்த பழைய பாட்டு சினிமா பாட்டு ஒன்று துணி துவைக்க மிஷினு மா வரைக்க மிஷின் வந்து நிஜமாகவே வந்துவிடுத்த அந்த பாடுறபோது இந்த மிஷினெலாம் கிடையாது பழைய சினிமா பாட்டுது இந்த பாட்டு வரும்போது அப்போ பாடுறபோது இந்த மிஷின்லாம் வரவே இல்லை மா வரைக்க மிஷினு துணி துவைக்க மிஷினுன்னெலாம் பாடினான் ஆனால் அதுக்கப்புறம் வந்துவிடுத்து எல்லாம் வேணும் எல்லாம் வேணும் நிறைய சாமான்லாம் நிறைய பொருள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருக்கும் சுபாவமாக இருக்கிறது சரி பொருள்லாம் இருக்கணும்னா என்ன வேணும் பொருள் வேணும் பொருள் நிறைய இருக்கணும்னா பொருள் இப்போ அந்த மைக்கெல்லாம் வேணும் இந்த வீடியோ வச்சுருக்கா இந்த லைட்டை வச்சிருக்கா இத்தனைக்கு பணம் வேணுமே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமே பணம் இருந்தால் தான் பொருள் பொருள் இருந்தால் தான் சந்தோஷம் பொருள் இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி நான் வேணும்னா எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகணும் ஒரு ஆள் வேணும் ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் இருந்துடுச்சுன்னா நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பேன் சௌரியமாக இருப்பேன் ஆ பொருள் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் என்னுடைய நிம்மதிக்கு இதெல்லாம் கண்டிஷன் என்விரோன்மெண்ட் சரியாக இருக்கணும் எல்லாரும் என்கிட்ட பார்த்து சிரித்து பேசணும் நான் மூடாக விட்டா இருக்கிற போது கண்டுக்கப்படாது நான் மூடு நல்லா இருக்கிற போது எனக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் இது இப்படியெல்லாம் இருக்கும் அப்போ சந்தோஷம் இதுக்கெல்லாம் பணம் வேணும் எல்லாத்துக்கும் பணம் வேணும் பணம் எப்படி வரும் அப்படியே எலெக்ஷனில் என்ன பணம் வருமா எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே பணம் வேணும் அதுக்கப்புறம் பணம் வரும் முதல் போட்டால் எடுக்க முடியும் டாக்டருக்கு படிக்கணும்னா முதல் போடணும் அப்புறம் அந்த முதலை எடுக்கிறதுக்காக இருக்கிறவன் த கருத்துலனா இருக்கணும் எல்லா ஃபீல்டுக்கும் முதல் போடணும் ஆ பணம் இருந்தால் தான் பொருள் வாங்க முடியும் அது மாத்திரம் இல்லை பொருள் வாங்கிறதுக்கும் பணம் வேணும் அந்த பொருளை காப்பாற்றணுமே திடீர்னு மிக்சி தகராறு பண்ணும் வாஷிங் மிஷின் தகராறு பண்ணும் உங்களுக்கு சுவாமிஜி சோகத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கள் விஷயம் புரியணும் இந்த பிரேயஸு ஸ்ரேயை நான் விடுறதா இல்லை ஒரு கை பார்த்துடுறதுன்னு தான் வச்சுருக்கேன் ஓ இதெல்லாம் பணம் வேணும் பணம் வேணும்னா இங்கேருந்து வரும் தான் உழைச்சா தான் பணம் வரும் வேலை செய்யணும் அதர்மமாக உழைக்கிறானோ தர்மமாக உழைக்கிறானோ உழைக்காமல் பைசா வராது சரி பைசா வரணும்னா வேலை செய்யணும் வேலை செய்ய விடாமல் வேலை செய்யணுமே எனக்கு ஆசை நிறைய இருக்குது அனுபவிக்கணும்னு அப்போ நான் வந்து பணம் வேணும் பணத்துக்கு நான் வேலை செய்யணும் ஆனால் வேலை செய்கிறதுக்கு நான் உற்சாகமாக இருந்தால் தானே வேலை செய்ய முடியும் நான் உற்சாகமாக இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும் நல்லா வேலை செஞ்சால் தான் பணம் கிடைக்கும் என திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு திருவள்ளுவர் சொன்னார் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா உலகம் தூக்கி எரிஞ்சுடுங்கிறது என திற்பம் எய்திய கண்ணும் என்ன சாமர்த்தியம் இருந்தாலும் வேலையை நீ ஒழுங்கா செய்யலைன்னு சொன்னால் உலகம் உன்னை மதிக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இனை திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு உழைக்கணும் உழைக்கணும்னா நல்லா உற்சாகமாக உழைக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும் எப்படி பாருங்க சந்தோஷமா இருந்தா தான் உற்சாகம் வரும் உற்சாகமாக இருந்தா தான் வேலை பார்க்க முடியும் வேலை பார்த்தா தான் பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சா தான் சாமான வாங்கலாம் பணம் இருந்தா தான் இந்த சாமான மெயின்டைன் பண்ணலாம் புதுசு புதுசாக வர்றபோது எக்ஸ்சேஞ்ச் மேளாவிலாம் கொடுத்து மாற்றிக்கலாம் இத்தனையும் பண்ணலாம் இதுக்கு பேசாமல் உற்சாகமாக இருந்துட்டு போகலாமே இது இத்தனையும் காப்பாற்றுறதுக்கு போகலாம் இதுக்காக நம்ம பிறந்தோம் கர்ட்டனை போடுறதுக்கு கர்ட்டனை மாற்றுறதுக்காக ஜென்மம் எடுத்தோம் சோஃபா செட்டை இங்கே இருக்கிறது அங்கே மாற்ற வேண்டியது அங்கே இருக்கிற சோஃபா செட்டை இங்கே வைக்க வேண்டியது டேபிளை தூக்கி அங்கே போட வேண்டியது அடிக்கடி வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஸ்டாக் எடுத்து பார்த்துக்க வேண்டியது சரியாக இருக்கா இல்லையா காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஹோல் ஜென்மாவே இதுக்காக போயிடுச்சு அப்புறம் திடீர்னு கடைசியில் சுவாமிஜி ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இன்னும் பகவான் கொடுப்பாரா இந்த மனுஷன்மா நம்ம படின அக்கிரமத்துக்கு திரும்ப மனுஷன்மாவாக கிடைக்க போகிறது ஆக பிரேயோர்ச்சி பிரேயோர்ச்சி என்ன பண்ணுறான்னா இந்த பிரமாணத்தை ஒத்துக்கிறதே இல்லை வேதத்தில் ஸ்ரத்தை கிடையாது அவனை தான் சொல்கிறார் அப்படியே ஸ்ரத்தை இருந்தாலும் என்ன சொன்னேன் நேற்றுக்கு அரகரஸ்ரத்தை பூர்ண ஸ்ரத்தை கிடையாது கொஞ்சம் நாளைக்கு கர்மா பண்ணுவோம் அதுக்கப்புறம் கர்மத்தை அழகாக விட்டுட்டு வேதாந்தம் படித்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவோன்னு வர வேண்டாமோ யார் சொல்கிறதுக்கு இருக்குது ஆள் இல்லை ஆகையினால என்ன பண்ணுறான்னா ஐயம் பரலோக்கஹா நாஸ்தி இது மாணி நேற்றுக்கு பாலமுங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன் பாலம்னா என்னென்னா சைல்ட் டிஷ் குழந்தைத்தனமாக அந்த குழந்த தான் கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கிக்கொடு சாக்லேட்டை வாங்கிக்கொடு இதை வாங்கி கொடுங்கிறான் இப்போ என்னென்னா எனக்கு எம்எல்ஏ வாங்கி கொடு எனக்கு எம்பிஏ வாங்கி கொடுங்கிறான் வேறு என்ன பெரிய வித்தியாசம் சாக்லேட்டுக்கு எனக்கு இந்த போஸ்ட்டை வாங்கிக்கொடு அந்த போஸ்ட்டை வாங்கிக்கொடு வயசானவங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் நகையை எந்த நகையை வாங்கிக் கொடு இதை வாங்கிக்கொடு வைரத்தை வாங்கிக்கொடு வைடூரியத்தை வாங்கி கொடு அது முடியாது அதனால் பாலம்னா என்னென்னா குழந்த தனமா இருக்கா வயசு தான் முத்திருக்கே தவிர புத்தி மந்தமாகவே இருக்கான் ஆளை பார்த்தா ஃபிசிக்கலி குரோத் ஆனால் என்னென்னா இன்டலெக்சுவலி ரிட்டர்டுன்னார் எங்கள் குருநாதர் பார்க்குறதுக்கு தான் ஆள் வளர்ந்துருக்கானே தவிர வயசாக தவிர இன்னும் என்ன பண்ணால் என் சேர்த்து வைக்கணும் பேத்திக்கு சேர்த்து வைக்கணும் அவங்க யாரும் ஒன்றும் நம்மளை மதிக்கப் கொடுத்ததுக்கு பிறகு பைபைங்க போகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுலாம் பரம தாத்பரியம் அவன் சம்பாதிச்சுன்னு போட்டுமே அப்படின்னா சுவாமிஜி உங்களுக்கு ஃபேமிலி இல்லை அதனால் நீங்கள் சொல்லு வேணா நாங்களும் சேர்த்து வைக்கணும்னா என்னென்ன அது நிறைய எல்லா செலவையும் பண்ணுவோம் எல்லாம் அது இன்செக்யூரிட்டி தான் அதுவும் ஜாகிரதையாக தான் புரிஞ்சுக்கணுது பாலம் பாலம்னா இங்கே எல்லாம் சொல்கிறார் பாலம் சாம்பராய ந பிரதிபாதி நான் விளக்கம் சொல்ல போகிறேன் இன்னும் முடியல பாலம்னா குழந்தத்தனமானவர்கள் வயசானாலும் திரும்ப திரும்ப எல்லாம் வீட்டை பற்றியே நினச்சிட்டுருப்போம் கடைசி காலத்திலேயாவது சரீரத்தில் விட்டு போக போகிறோம் சந்தோஷமாக பிரிய வேண்டாமோ இப்படி எல்லாம் விட்டுட்டு போகிறேன் ஒரு தாத்தா கவலைப்படுறார் என் பையனுக்கு இன்னும் விவேகம் வரல சுவாமிகளேன்னா பையனுக்கு என்ன வயசுனா ஷஷ்டிப்தபூர்த்தி முடிஞ்சாச்சு ஷஷ்டிப்தபூர்த்தி முடிஞ்சிடுத்து இவருக்கு சதாபிஷம் ஆகிடுச்சு பையனுக்கு என்ன புத்தி வரலையா தெரியறது எனக்கு யாருக்கு புத்தி வரலன்னு அதே மாதிரி நீரே கிட நீர் மோட்சாடைய வழியை பார்க்குறதை விட்டுவிட்டு நான் எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துலேயே எங்களுக்கு யாரும் சொல்லி தரல ஊரே இப்படி தான் யோசிக்கிறது அப்படின்னு இவன் இங்கிருந்து கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போய்ட்றான் அமெரிக்கா போனோடனே அவங்களுக்கு வேணுங்கிறவோ நம்ம போகணுமா அவங்களுக்கு வேண்டாங்கிறவோ நம்ம வந்துடணும் அந்யாயம் பாருங்க ஆ பாலம் பாலம்னா குழந்தைத்தனமாக இம்மெச்சூர்னு அர்த்தம் இன்டலெக்சுவலி ரிட்டர்டுன்னு சொன்னேன் இல்லையா புத்தி வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது புத்தி ஊனமா இருக்கு சரியா வேலை செய்யல அப்புறம் அடுத்தது என்னென்னா பிரமாத்தியந்தம் பிரமாத்தியந்தம்னா பெரியவங்க சொல்றதெல்லாம் அலட்சியப்படுத்துறது சாஸ்திரங்கள் மகான்கள் அவர்கள்லாம் சொல்கிற வார்த்தையை இக்னோர் பண்ணுறது பிரமாத்யந்தம்னா கவனக் குறைவுன்னு அர்த்தம் வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவன் வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவன் பிரமாத்தியந்தம் அது மாத்திரம் இல்லை எப்போ பார்த்தாலும் பணத்தை பத்தியே ஞாபகம் மூட ஜெகீஹி தனாகம திருஷ்ணாம்னர் ஆதிசங்கர் மூட ஜெகிஹி தன ஆகம திருஷ்ணாம் எப்போ பார்த்தாலும் ஃபைனான்ஸை பற்றியே யோசிச்சுன்னு இருக்காதேப்பா அவன் யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நான் அது அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் யோகக்ஷேமத்தை பார்த்துப்பான்னு யாரு பகவான் அவர் சொல்லியிருக்கார் குறிப்பாக சன்னியாசிகளுக்கு சொல்லியிருக்கார் எல்லாத்தையும் வேண்டான்னு விடுறவன நான் பார்த்துக்கிறேங்கிறார் ஆனால் நமக்கு என்னென்ன ஒரு பக்கம் சொல்லுவார் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்கோ இல்லையோ இன்னத்தை பிராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்கேன் பார்ப்பானா பார்த்துப்பான்ப்பா நீ பரவாயில்ல நீ விட்டு பாரு அப்படின்னா தைரியம் வரமாட்டேங்கிறது இன்செக்யூரிட்டி அப்படி என்ன மீறி போனால் செத்து போக போறேன் அவ்வளோதானே என்ன சொல்றேன் சரி இதெல்லாம் கிடச்சா மாதிரி நீ சாகாமியாக இருக்க போறேன் அப்பவும் சாக தானே போகிற தியாகம் பண்ணி செத்து போய் தியாகம் பண்ணாமல் சாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் சாவு நிச்சயம் தியாகம் பண்ணலைன்னாலும் சாவு நிச்சயம் தியாகம் பண்ணினாலும் சாவு நிச்சயம் எது பெட்டர் சாவு தெரிய வேண்டாமோ வித்த மோகேன மூடம் வித்த மோகேன மூடம் அதனால தான் பட்டினத்தாரை பற்றி சொல்கிறாங்க மகா பணக்காரன் சாதாரண பணக்காரனா என்ன தாய்மான் சொல்றார் பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிது பட்டினத்தை மாதிரி சன்னியாசம் பண்ணவனே கிடையாதுங்கிறார் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு சொன்னவுடனே விவேகம் வந்து இந்த கதையெல்லாம் பெரிய கதை அப்படி சொன்ன பட்டினத்தாருக்கு இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியாரெலாம் நிறைய நகையை பண்ணி போட்டிருக்காங்க பட்டினத்தார் விக்கிரகத்துக்கு அவர் கோமணத்தை கட்டினு கரும்பை எடுத்துன்னு போனார் பேய் கரும்பை எடுத்துன்னு போனார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பசித்தோர் முகம்பார் இப்படிலாம் அழகாக பாடினவர் பட்டினத்தார் அப்படி பட்டினத்தாரை வந்து வட்டினத்தாருக்கு ஆபரணம் தங்க பல்லக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் எனக்கு நமக்கு என்ன புறாமையா என்ன நமக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் இல்லை நல்ல வேலை இல்லை வித்த மோகேன மூடம் வித்த மோகேன மூடம் வித்த மோகம்னா என்ன அர்த்தம் செல்வத்தில் மயக்கம் எப்போ பார்த்தாலும் பைசாவை சேர்த்து சேர்த்து வச்சுண்டு மூடம்னா என்னென்னா சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தையோ சத்சங்கத்திலேயோ ருச்சியே கிடையாது மூடம் நீ போகிறபோது என்னப்பா கொண்டு போக போகிற உற்றார் ஆறுளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆறுளரோ போகிறபோது யார் வரப்போகிற வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை நீங்கள் முடிச்சுட்டு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை மிருத்தம் ஷரீரம் உத்ஜிய காஷ்டலோஷ்டம விமுகாந்தி தர்மஸ்தம் அனுகச்சதி ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க சொல்ற ஸ்லோகத்தில் நான் ரெண்டு தினம் ரிப்பீட் பண்ணுங்க பண்ணிவிடுறேன் மிருத்தம் ஷரீரம் உத்ஸு மிருத்தம் ஷரீரம் உத்ஸுஜ்ய மரீரம் உசிய டிஷன் பிராக்கெட்டில் போட்டுக்கணும் அதர்மஸ்தம் அணுகச்சதியும் அது இல்லை அப்படியே திருக்குறளில் இருக்குது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க அரண் வலியுறுத்தலில் இருக்குது மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தர்மத்தை போஸ்ட்போன் பண்ணாத பகவான் உன்னை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னால் ஏதாவது ஏதோ என்ன எப்படி போகுமோ தெரியாது என்னால் உன்னை கிளப்புறதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணுன்னா புண்ணியத்தை பண்ணிடுங்கிற அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க கடைசி காலத்தில் பார்த்துக்கலான்னு போஸ்போன் பண்ணாமல் இப்போவே புண்ணியத்தை பண்ணுங்கிறார் திருவள்ளுவர் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த உடல் அழியும் பொழுது உன் கூட வருவது நீ செய்த புண்ணியம் மட்டுமே ஞாபக வச்சுக்கணும் ப்ராக்கெட்டில் கூட வரும் அவர் அதை பாசிட்டிவாக சொல்கிறார் நம்ம எடுத்துக்கணும் எதுக்கு எதெல்லாம் சொல்கிறோம்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலையே மிருதம் ஷரீரம் உத்ஷிருஜ காஷ்டலோஷ்டசம்க்ஷித விமுகா பாந்தவா யாந்தி தர்மஸ்தம் அனுகச்சதி மிருத்தம் ஷரீரம்னா என்ன செத்து போன உடம்பு உத்ஸிருஜ எதில் என்ன காஷ்டலோஷ்ட சமம் காஷ்டம்னா விறகு கட்ட உங்களுக்கு என்ன இன்னைக்கு குருவாரமாக இருக்குது மங்களத்தை சொல்லப்படாதண்ணா இது பரம மங்களம் வந்து இப்போ நம்ம இந்த ம வைதிக கர்மா ஒருத்தர் வந்து ஆப்தி முன்னிட்டு இன்னைக்கு சுபஸ்வீகாரம்னார் என்ன அசுபம் இருந்தால் தானே சுபஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு பிதிருக்கர்மா அசுபமாக சுபமா ஒரு வாத்தியார்ட்ட சொல்லி திலத்தால் ஹோமம் பண்ணு யார் எள்ளுனால ஹோமம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லை எள்ளாலும் பண்ண மாட்டேன் வெண்கடுகளில் தான் பண்ணுவேன்னா ஏ யார் அப்படி தான் பழக்கம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எள்ளுனா எள்ளு தான் பண்ணணும் புஸ்தகத்தை பாரு பிரமாணம் இப்படி தான் போட்டுருக்கு எள்ளுன்னா எழுதாயா பண்ணணும்ண்ணே இல்லை இல்லை பழக்கம் இல்லைண்ண எந்த ஊரில் பழக்கம் இல்லை அப்படி கேட்க ஆர்டியூ பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து நெல் அப்போனா நெல்லும் எள்ளும் கலந்து பண்ணலாமான்னா அது கிடையாது எள்ன்னா எள்ளு தான் யா அதுலேயே இல்லை அது ஒரு புஸ்தகத்துலேயும் இல்லை எள்ள தனியாக ஹோம் பண்ணுறதுல என்ன பார்ப்போம் அமிர்த வட்ட தில தூர்வ பயோகிருத்த பாயசம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு முதல்ல சீந்தி கூடிய பெண்ணு சத்த தாத்துவுக்கு சத்த திரவியங்கள் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு எனக்கு வாத்தியார் எனக்கு நான் புரோஹிதனாக இருக்கிற போது எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா நான் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னா அது உங்கள் காலம் தான் சும்மா கதையெல்லாம் விடாது என் காலத்தில் அஞ்சு ரூபா தட்சிணைக்கு நான் மூணு நாள் பண்ணியிருக்கேன் உனக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அஞ்சு மணி நீ இது மாட்டேன்னு சொல்கிற நீ அந்நியாயமாக இருக்கு சரி சுவாமிகளே பண்ணுறேன்னு சந்தோஷமாக பண்ணு எதுக்கு இதெல்லாம் சொல்லு பயப்படுறான் எதுக்கு சொல்கிறேன் சுபஸ்வீகாரம் நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ பித்திருக்கர்மா தர்ப்பணம் பண்ணுறது அசுபமாக என்ன அது எப்படி அந்த பேர் வந்ததுன்னு தெரியல எல்லாமே சுபந்தான் எதுக்கு சொல்கிறேன் செத்து போகிறது மங்களந்தான் அது நம்ம வயசான பாட்டி பாட்டியெல்லாம் செத்தானு சொல்ல கல்யாணம் சாகுக்கிறோம் எல்லாமே நான் ஊர்லெலாம் பார்த்துருக்கேன் குழந்தையே செத்து போனால் கூட ஸ்மசானத்தில் வச்சுட்டு வந்து வடபாயசத்தோடு சாப்பாடு உண்டு இருக்கா இல்லையா அந்த சரீரத்திலேருந்து அந்த ஜீவன் போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஆனால் நம்ம தர்மம் இப்படி சொல்கிறது கஷ்டமாக என்ன பண்ணுறது ஜீவன் வந்தார் இருந்தார் போனார் அவர் வந்ததும் வரவேற்றோம் இருக்கிறபோதும் மரியாதை பண்ணோம் போன பிறகும் சந்தோஷம் வந்ததும் மகிழ்ச்சி இருந்ததும் மகிழ்ச்சி போனதும் மகிழ்ச்சி நானும் அதே கதையில் தான் இருக்கேன் நான்னா யார் நான் இல்லை நம்ம எல்லாேருமே நானும் வந்தேன் இருந்தேன் போக போகிறேன் இதில் என்ன இருக்குது ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னாட்டால் எல்லாம் அந்த மிருத்தம் சரீரம் உத்ஸிருஜிய காஷ்டலோஷ்ட சமம் க்ஷித் விறகு கட்டை மண்ணெல்லாம் பூசிடுவான் சரீரத்தை வச்சு இப்பெல்லாம் மின்சார மயானம் எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இது அந்த இது எல்லாம் கரண்ட்லேயே இது பண்ணிவிடுறான் வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம் இப்போவும் இருக்கும் கிராமத்தில் என்னதுன்னா அந்த கட்டையெல்லாம் அடுக்கி பயப்படாங்க வர்ணனை பண்ணுறேன் கட்டையெல்லாம் அடுக்கி அது மேலே அந்த பாடியை படுக்க வச்சு அதுக்கு மேலே இல தலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே நல்லா களி மண்ணை பிசைஞ்சு அதை நல்லா அதான் லோஷ்டம் காஷ்டோஷ்ட மண்ணை பூசிவிடுவோம் இல்லாட்டி வெடித்து தெரி தெரிச்சிடும் அதில் காஷ்ட லோஷ்ட சமம் கஷித்தௌ அதில் வச்சுட்டு பந்துக்கள்லாம் திரும்பி போயிடுவாங்களாம் விமுகா பாந்தவா யாந்தி நம்ம கூட என்ன வரும்னா தர்மஹா தம் அணுகச்சதி எதுக்கு இது சொன்னேன்னா கடைசியில் ஒரு நாளைக்கு இதெல்லாம் தூக்கின்னு போக முடியாது எதை தூக்கின்னு போக முடியும்னு பார்க்க எதை தூக்கிட்டு வந்தோம் எதையாவது எல்லாம் வெளியில இருக்கிறது ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு மனசு தான் காரணம் எதா பொருள் உள்ளேயா புகுந்துக்கிறது தலைக்குள்ளையாக போகுறது வீரோக்குள்ளே இருக்கிற நகையும் நட்டும் நட்டுன்னா என்னன்னு தெரியல பரவாயில்லை வீரோக்குள்ளே தோப்பும் துறவும்னா தொறவுன்னா கிணறான் ஆயினால அது வீரோக்குள்ளே அது இருக்குன்னு உடனே ஒரு மனசில் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி ஏற்படுது எல்லாம் மனசு தான் காரணம் புத்தி இருந்தால் இதில் எல்லாம் நம்ம தப்பிக்கலாம் இல்லாட்டி இதுலையே ஸ்டக் ஆகிடுவோம் அப்புறம் பிப்பார் யமதர்மராஜா உடம்புலேருந்து அப்போ கஷ்டமாக இருக்கும் இந்த மந்திரத்திலே சொல்கிறார் பாருங்க வித்த மோகேன மூடம் ஒரே பணத்தாசை பிடிச்சி அதிலையே மூழ்கி போயிருக்கான் மூடம் மூடம்னா என்னென்ன பெரியவர்கள்லாம் சொன்னால் அதை கேட்கறதே கிடையாது மூடம் அப்புறம் என்னன்னா அயம் பரலோகா நாஸ்தி தி மாணி பரலோகம்னா புனர்ஜென்மான்னு அர்த்தம் பரலோகா நாஸ்தின்னா புனர்ஜென்மா இந்த பாரு இந்த வாழ்க்கை தான் நெக்ஸ்ட் பர்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரீவியஸ் பர்தும் இல்லை நெக்ஸ்ட் பர்த்தும் கிடையாது அப்படிங்கிறானான் நம்ம என்ன சொல்றோம் ஏய் உனக்கு தப்பித்தவறி இந்த மனுஷரீரம் கிடச்சிருக்குப்பா நீ சோல் you have body, you are not body ஆனால் உனக்கு கொஞ்சம் நாளைக்கு இந்த உடம்பை உபயோகிக்கிறதுக்கு கொடுத்துருக்கார் இரவல் வாங்கிக்கிறோம் இல்லையா நகை எல்லாம் சில பேர் இரவல் நகை வாங்கிக்கிறாங்க எல்லாமே இரவல் தான் பாடியே இரவல் அப்படி இருக்கிற போது என்ன நகை இது இல்லை இது என்னோடது உன் உடம்பே இரவல்ப்பா உன் உடம்புக்கு போட்டிருக்கிற நகை வந்து என்னோடதுங்கிற நீயே உன்னோடது இல்லை இந்த உடம்பே உன்னோடது கிடையாது ஓம் புண்ணியத்தோடது நீ எந்த பிறவியோ பண்ண புண்ணியத்தோடது இந்த உடம்பே தவிர உன்னோட உடம்பு இல்லை அந்த புண்ணியத்தினால இந்த உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆகினாலும் இவன் என்னென்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அதுக்குள்ளே என்னாச்சு நான் ஹார்ட்டு ஃபெயிலியர் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு இந்த பணத்தை சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் டாக்டருக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லா மிஷினையும் உபயோகப்படுத்தி அதுக்கப்புறம் என்னென்ன போனார் வந்தா போயிட்டார் வா எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா ஆ வித்த மோகேன் ஐயம் இது அதாவது யுதிஷ்டிரர் யக்ஷப் பிரஷ்னம் மகாபாரதம் அதில் கேட்குறான் யக்ஷன்னு ஒரு கேள்வி கேட்குறான் உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்னன்னா அதுக்கு யுதிஷ்டிரர் சொல்கிறார் தினந்தோறும் நிறைய பேர் சொத்து போகிறாங்க அப்படி இருந்து நாம் ரொம்ப நாள் இருக்க போகிறோம்னு வாழ்கிற நினச்சின்னு இருக்கோம் இல்லையா இதுதான் பெரிய அதிசயம்னு விட்டார் நமக்கு தினம் நம்பிக்கை இருக்குல்ல நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் இன்னும் எங்கள் ஜோசியர் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி வயசில் தான் எனக்கு கண்டம் இருக்கான் ஒரு கண்டம் தண்ணியில் ஒரு கண்டம் இருக்கான் நான் தண்ணி பக்கம் போனால் தண்ணி இருந்தால் நான் தண்ணியில் ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது நித்தியமே கண்டம் தான்ப்பா பழமொழியே ஒன்று நித்திய கண்டம் பூர்ணம் ஆயிடுச்சுன்னா ஆயினால எப்போவுமே அது த்ரெட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது எப்பவும் கழுத்தை பிடிச்சினுதான் இருக்கான் எப்போ அமுக்குவான்னு தெரியாது ரெடியாக இருக்கார் பிறந்தபோதே ஷாவு நிச்சயம் என்றைக்குன்னு தெரியாது டேட்டு தெரியாது இப்படியே பேஷண்ட் இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஷாவுக்குராக்கின்னு இந்த மெட்ராஸ் பாஷை மெட்ராஸில் ஒரு மாமி ரிக்ஷாக்காரன் கிட்டே இங்கேருந்து இங்கேருந்து அரண்மபுத்தூர் தூரம் தான் இருக்கும் அந்த தூரத்துக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி ரொம்ப ஜோவியலாக இருக்கும் அந்த இங்கேருந்து அந்த அந்த தூரத்துக்கு போகிறதுக்கு ஏதோ வாடகை அந்த சைக்கிள் ரிக்ஷாவுக்கு கேட்டிருக்காங்க அவன் சொல்லியிருக்கான் இருபத்தஞ்சி ரூபான்னு ஏதோ சொல்லியிருக்கான் நேற்றுக்கு தானே இப்போ கொடுத்தேன் அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாங்கிறியே அப்படின்னு ஒன்று மூஞ்சியை பாரு மூஞ்சி ஷாவு கிராக்கி அப்படின்னு திட்டி விட்டான் மூஞ்சியை பாரு மூஞ்சி ஷாவு கிராக்கின்னு அந்த மாமி உடனே சீரியஸா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா மூஞ்சி நன் ஆயிடுமா எதுக்கோ சொல்ல வந்தேன் பரவாயில்ல புனர்ஜென்மா கிடையாது புனர்ஜென்மா கிடையாது அப்படின்னு நினைக்கிறான் அவன் இதி மானீங்கிறர் என்று அவன் நினைக்கிறான் அப்படி நினைக்கிறவன் அவனுக்கு என்ன ஆகும்னா சாம்பராயகா ந பிரதிபாதி சாம்பராயகான்னா என்ன அர்த்தம்னா அடுத்த பிறவியில நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த பிறவியிலையும் ஒருவேளை பிறவி இருந்தால் அந்த பிறவியிலே நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழி அவனுக்கு தெரியவே தெரியாது சாம்பராயகான்னா சாதனம் அதாவது மறுபிறவி இல்லாமல் செய்வதற்கும் அல்லது மறுபிறவிக்கு நன்மை அளிக்கும் வழி தெரியாமல் அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு அரிசம் சாம்பராய ந பிரதிபாதி அவனுக்கு சொன்னால் புரியவே புரியாது தர்மந்தான்ப்பா முக்கியம் இதெல்லாம் நிற்காது உடம்பு நிற்காது வாழ்க்கை நிற்காதுன்னு சொன்னால் அதை இக்னோர் பண்ணுவான் மதிக்க மாட்டான் அப்படின்னு அரிசம் அது மாத்திரம் அடுத்தது கடைசியில் முடிக்கிறபோது சொன்னார் மானி அதாவது இப்படி படிக்கணும் பிரமாத்தியந்தம் வித்தமோகேன மூடம் பாலம் சாம்பராய ந பிரிபாதி அது தனி சென்டென்ஸ் அயம் பரலோக்கா நாஸ்தி இது மானி புனா புனா மே வசம் ஆபத்தியத்தே அவன் எங்கே போவான் வருவான் ஒரு தினம் திரும்ப திரும்ப எங்கிட்ட தான் வருவாங்கிறான் யமதர்மராஜா சொல்றார் யமதரம் எங்கிட்ட திரும்ப திரும்ப வருவான்னா என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப சாவான்னு அர்த்தம் திரும்ப திரும்ப சாவான்னா என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப பிறப்பான்னு அர்த்தம் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் சொன்னார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அஹ மே வசம் மிருத்யுவசம் அர்த்தம் மரணவசம் ஆபத்தியத்தே ஆபத்தியத்தேன்னு அடைகிறான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரப்படி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே அப்படின்னு சொல்றது மூடஜி தனாகம திருஷ்டம் ஏதோ கிடச்சுதா ஏதோ இந்த சரீரத்தை காப்பாத்தணும் இந்த உடம்புக்கு இந்த அதாவது நமக்கு உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கணும் உடம்புக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எக்ஸசைஸ் கொடுக்கணும் தூங்கணும் வேலை கொடுக்கணும் இத்தனையும் பண்ணியாணும் இந்த உடம்புக்கு நான் சொல்லலை நான் எல்லாமே சொல்கிறேன் இந்த உடம்பை குளிப்பாட்டணும் இந்த உடம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் தள்ளணும் இந்த உடம்புக்கு சாப்பாடு போடணும் இந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இந்த உடம்புக்கு வேலை கொடுக்கணும் இந்த உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் இது வேலை வேறு எதுக்காகவும் இந்த உடம்பு கொடுக்கல ரூபாயை சேர்த்து வச்சுட்டு அடிக்கடி இதை பார்க்குறதுக்கு பத்து ரூபாயாக இனமாக ஆகும் அப்படிங்கிறான் இல்லையா நூறு ரூபாய் அதுக்காக கொடுக்கலப்பா இதுக்காக இதுக்காக கொடுத்துருக்கார் தேவைதான் ஜாகிரதையாக வச்சுக்கோ அது மயமாக ஆயிடாதேன்னு அர்த்தம் அப்போ அப்படி அதுலேயே மனசை செலுத்தாமல் இதுக்கு அதாவது மாற்றம் இல்லை மனுஷ ஜென்மாவில் தர்மம் ஈஸ்வர பக்தி அப்புறம் வேதாந்த சாஸ்திர சிரவணம் மோ ஞானத்துக்கு தான் இந்த சரீரம் ரொம்ப உபயோகம் வேறு எந்த சரீரத்திலையும் இந்த வாய்ப்பே இல்லை இது கிஃப்ட் பெரிய பரிசு அதுவும் பாருங்கள் காது கேட்காத குழந்தைகள் காது கே புறக்கிற போதே காது கேட்கறதில்ல புறக்கிறபோதே கண்ணு தெரியலை நமக்கு வயசான பிறகு கண்ணு தெரிய கண்ணு மங்கின்னு இருக்குன்னா பிறக்கிற போதே பாகுறெல்லாம் பிறந்திருக்கேன் அதுக்கு நீ எவ்வளோ பெட்டர் இத்தனை வருஷமாக பார்த்தேன் என்ன கிடைச்சிது கண்ணு மங்கிறது காது மங்கிறது காது கேட்க நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குளற கண்கள் மங்க என்ன செய்வாய் நல்ல ஜாகிரதையாக இரு இதெல்லாம் வந்து நிறைய இந்த அவித்வன் பேர் இதுக்கு அவித்வன் நிந்தா அவிவேக்கி நிந்தா எதுக்கு விவேகத்தை புகழத்துக்காக இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார் இனி இத்தனை நேரம் என்ன பண்ணார் சிஷ்யஸ்துதி இத்தனை நேரம் பண்ணது முதல் ரெண்டு மந்திரம் முமுக்ஷுஸ்துதி முமுக்ஷுஸ்துதி அப்புறம் மூணு நாலு மூணு நாலு 5 6 விவேகி ஸ்துதி விசேஷமாக நச்சிகேதஸ ஸ்தோத்திரம் பண்ணுறார் நச்சிகேதஸனுடைய விவேகத்தை புகழ்கிறார் நச்சிகேத ஸ்ரேய தேர்ந்தெடுத்திருக்கிறத புகழ்கிறார் நச்சிகேதனுடைய வைராக்கியத்தை புகழ்றார் அத்தியசிராக்சிஹி நச்சிகேதஸனுடைய விவேக வைராக்கியத்தை முருக்கமாக சொன்னால் நச்சிகேதஸுக்கு இருக்கிற உத்தமமான யோக்கியத்தையை புகழ்கிறார் அப்படி நச்சிகேத புகழறத்துக்காக அவிவேக்கிய நிந்த பண்ணி அதன் மூலம் நமக்கு எல்லாருக்கும் நச்சிகேதஸ் மாதிரி நாம் இருக்கணும் நச்சிகேதஸுக்கு இருந்த அந்த பக்குவம் நமக்கு இருக்கணும்னு யம தர்மராஜா இங்கே வற்புறுத்துறார் இனி சாஸ்திரஸ்துதி வரப்போகிறது சாஸ்திரத்தை புகழ போகிறார் இப்போ சிஷ்யஸ்து சமாப்தா பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை தான் பிரைஸ் பண்ணணும் இல்லாட்டி நம்ம எப்படி டீச் பண்ணுறது உங்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ஸ்ரேயோர்த்திகளே எல்லாரும் ஸ்ரேயஸ விரும்பி வந்திருக்கிறீர்கள் உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ஃபோனை ஆஃப் செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் அட்லீஸ்ட் சைலண்ட் மோடிலாவது போட்டிருக்கும் உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் சொல்லலாமா கூடாத பாராட்டுகிறேன் பொறுமையாக நான் என்ன தான் சப்ஜெக்டை விட்டு அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நான் பாராட்டுகிறேன் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் இது பாருங்கள் இதில் நிறைய விஷயம் வரப்போகிறது என்னது இந்த சாஸ்திரத்தினுடைய ஸ்துதி சாஸ்திர மகிமா அது ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் உபனிஷத்துலேயே அது ரொம்ப அற்புதமான மந்திரங்கள்ல இதுவும் ஒன்று வரப்போகிறது இப்போ மந்திரம் படிக்கலாம் வியோவக ஆச்சரியோஷிஷ்ட வோனலியிருத்தோவோய ஆசரியோவா குஷலோஸ் ஆசரியோனு எமர்மராஜ சொல் ஹே நச்சிகேத இந்த டீச்சிங் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது இது வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சுடாது ஆதிசங்கர்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் எஸ் தூஸ் ஸ்ரேயோர்த்தி சா சஹசிரேஷு கஷ்டிதபி கஷ்டிதேவ ஆத்மவிதா பவதி தொத்விதா மோக்த்தை விரும்புகிறவனில் கூட எனக்கு பிரேயஸ் வேண்டாம் ஸ்ரேயஸ்தான் வேணும் அப்படின்னு விரும்புகிறவனுக்கும் கூட அதுலேயும் நிறைய பேர் இருந்தாலும் யாரோ சில பேருக்குத்தான் அது புரிகிறதுங்கிறார் ஆதிசங்கர் பாருங்க எஸ்துஸ்ரேயோர்த்தி சக சஹசிரேஷு கஷ்டிதேவ ஆத்மவிதா பவதி தொத்விதாக உன்ன மாதிரி யாரோ ஒருத்தனுக்குத்தான் சரியாக புரியும் இதை விரும்பினா கூட எனக்கு பிரேயஸ் வேண்டாம் எனக்கு ஸ்ரேயஸ்தான் வேணும் அப்படின்னு வந்துட்டா கூட உடனே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆக என்னால இது ரொம்ப ரொம்ப அதனால எ இவ்வளவு சீக்கிரம் பிரயத்னம் பண்ணும் பாருங்க ஆக அவ்வளவு சுலபமாக இது கிடைச்சுடாது ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு முதல்ல மோட்சத்தை சூஸ் பண்ணுறதே கடினம் அதனால தான் ஆதிசங்கரை சொன்ன துர்லபம் திரயமேவை தத் தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் மூணு கிடைக்குமா ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னா என்ன நாம் பண்ணின பூர்வ ஜென்ம புண்ணியம் அது இருந்தால் தான் இந்த மூணு கிடைக்கும் என்னது யாருக்கு உயிருக்குன்னு போடணும் ஜீவனுக்கு அப்படி போடலைன்னா இந்த ஸ்லோகம் புரியாது ஜீனுக்கு சோலுக்கு சோளுங்கிறது இங்கிலீஷ் இக்குங்கிறது தமிழ் சோலுக்கு ஜீவனுக்கு இந்த உடம்புல வாழ்கிற உயிருக்கு மனித உடல் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது அதுவும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் எரி அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது அவ்வளையார் பாட்டுருக்கு எனக்கு அது சரியாக ஞாபகம் கேபி சுந்தரமா இது பாடியிருக்காங்க ஞானமும் கல்வியும் நவீன்ற காலும் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் அந்த வரியெல்லாம் ஞாபகம் இல்லை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் கூண்கூருடு செவிடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயன்றாலும் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் லைன் அப்புறம் பார்ப்போம் நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்க அவை யார் பாட்டு இருக்கு தானமும் தவமும் தாம் செய்வது வழி திறந்துடுமே படித்தா மாத்திரம் போறாது அதை அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிச்சாதான் வானவர் நாடு வழி திறந்திடு மோக்ஷம் அர்த்தம் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் சொர்கலகத்துக்கு போலாங்க தானமும் தவம் தானம் கிரகஸ்தர்மம் தவங்கிறது சந்நியாசி தர்மம் ஆ தானமும் தவமும் தாம் செய்வதில் அப்புறம் வந்து வானவர் நாடு வழி திறந்திடுமே மணி ஆயிடுச்சு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓம் சகனா ச நோபுன சீரியங்கேஜஸ்வினாவ விஷாவகை ஓகே ஹரி ஓம் ஆதிகுநீ